பொறுப்பாளியாக்கினார்கள் அப்போது ஒரு நாள் இரவு ஒருவன் வந்து உணவு பொருட்களை எடுத்தான் அவனை நான் பிடித்து உன்னை நபிசல்லாக அணியின் செல்லம் அவர்களிடம் கொண்டு செல்வேன் என்று கூறினேன் நான் ஏழை எனக்கு குடும்பம் இருக்கிறது ஆகவே எனக்கு அதிக தேவை விட்டுவிட்டேன் அவர்களிடம்ிடித்த உன் கைது என்ன ஆனான் என்று கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே அவன் ஏழ்மையையும் குடும்பத்தையும் கூறி முறையிட்டான் எனவே நான் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை அப்படியே விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அறிந்து கொள் அவன் உன்னிடம் பொய் விட்டான் மீண்டும் வருவான் என நபி கூறினார்கள் நபி செல்ல அவன் மீண்டும் வருவான் என விளங்கிக் கொண்டேன் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தேன் அன்று இரவும் மீண்டும் வந்து உணவுப் பொருட்களை எடுத்தான் நபி செல்லாகு வணிக செல்லம் அவர்களிடம் உன்னை கொண்டு செல்வேன் என்று கூறினேன் அதற்கு அவன் என்னை விட்டுவிடுங்கள் நான் ஏழை எனக்கு குடும்பம் உண்டு இனி வரமாட்டேன் என்று கூறினான் அவன் மீது இரக்கம் அப்படியே விட்டேன் அவர்களிடம் வந்தேன் அபோரா உன் கைது என்ன ஆனான் என்று அழகின் செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நான் இறை தூதர் அவர்களே அவன் ஏழ்மை பற்றியும் குடும்பம் பற்றியும் என்னிடம் முறையிட்டான் அவன் மீது நான் இரக்கம் கொண்டு அவனை அப்படியே விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அதற்கு அவன் உம்மிடம் பொய் கூறிவிட்டான் மீண்டும் வருவான் என்று நபி சொல்லாகும் அலிவசம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாம் நாள் அவனை எதிர்பார்த்திருந்தேன் அவன் வந்து உணவுப் பொருட்களை எடுத்தான் அவனை நான் பிடித்தேன் நபி சொல்லாகும் அலி வசல்லம் அவர்களிடம் உன்னை கொண்டு செல்வேன் இதுதான் கடைசி மூன்று தடவை ஆகிவிட்டது இனி வரமாட்டேன் என்று ஒவ்வொரு தடவையும் கூறுகிறாய் ஆனால் திரும்ப வருகிறாய் என்று கூறினேன் அப்போது அவன் என்னை விட்டுவிடுங்கள் சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் இதன் மூலம் அல்லாஹ் உமக்கு பயன் தருவான் என்று கூறினான் நீர் வந்து விட்டால் ஆயத்தில் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனத்தை ஓதுவீராக அல்லாஹுவிடமிருந்து உமக்கு ஒரு பாதுகாவலர் வருவார் நீர் காலையில் எழும் வரை ஷை தான் உம்மை நெருங்க மாட்டான் என்று கூறினான் அவனை அப்படியே நான் விட்டுவிட்டேன் காலையில் நபிசல்லும் அலிஹல்லம் அவர்களிடம் வந்தேன் நேற்று இரவு நீர் பிடித்த உன் கைதி என்ன ஆனான் என்று வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தருவதாக கூறினான் இதனால் அவனை அப்படியே விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அவை என்ன என்று நபி சொல்லாஹும் அலி அன்விசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உன் படுக்கைக்கு நீர் வந்துவிட்டால் ஆயத்தில் துருசி எனும் அத்தியாயம் முழுவதையும் நீர் ஓதும் அதனால் அல்லாஹுவிடமிருந்து ஒரு பாதுகாவலர் வந்து உமக்கு காவலாக இருப்பார் நீர் காலையில் எழும் வரை சைதான் என்று அவன் கூறியதே நபிசல்லாகும் அணிஹு கூறினேன் அறிந்து கொள்க அவன் பொய்யனாக இருந்தாலும் உம்மிடம் உண்மையையே கூறியுள்ளான் அபோ ஹுரேராவே மூன்று தடவை நீர் சந்தித்து அவனை அறிவீரா என்று நபிசல்லாகும் அணிஹு வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் இல்லை என்றேன் அவன்தான் த்தான் என்று அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம்